வணக்கம் மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா மார்ச் எட்டு அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இந்தியாவில் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் அடையாள அட்டை வழங்கும் திட்டத்தின் பெயர் பால ஆதார் அடையாள அட்டை திட்டமாகும் இது இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தால் வழங்கப்படுகிறது இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளவர் அஸ்வின் என்பவர் ஆவார் மூன்று வங்காள கிரிக்கெட் அணியின் இடைக்கால பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வால்ஷ் என்பவர் ஆவார் நான்கு இறந்த நடிகை ஸ்ரீதேவிக்கு மணல் சிற்பங்கள் வரைந்து இறுதி அஞ்சலி செலுத்திய மணல் சிற்ப கவிஞர் சுதர்சன் பட்நாயக் என்பவர் ஆவார் ஐந்து சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் டென்மார்க் அணியை எதிர்த்து சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற இந்தியர் சமீர் வர்மா என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று அமெரிக்க நாட்டின் மத்திய வங்கி என்பது எதனை குறிக்கிறது இரண்டு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச கல்வித் தகுதியை நிர்ணயித்துள்ளது மூன்று இந்திய பாராளுமன்றத்தில் எந்த அவையால் புதிய அகில இந்திய பணியை உருவாக்க முடியும் நான்கு இந்திய அரசியலமைப்பின் விதி முன்னூற்றி அறுபது எதனை குறிப்பிடுகிறது 5. தேசிய மனித உரிமை ஆணையம் என்பது என்ன மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி